இனிமையான பாடல்களையும் அழகான கதைகளின் தொகுப்பையும் உங்களுக்காக தொடர்ந்து விளங்குவது இது நமது மகிழ்ச்சி பண்பலை ஆனந்தத்தின் அலைவரிசையில் உங்கள் ஃபேவரெட் ஷோ கதை கேட்கலாம் வாங்க கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜி வனிதா அங்கே கூட பேசிட்ருக்கேன் மருமகளையும் தன்னோட மகளாக நினச்சி உறவு கொண்டாடுற லக்ஷ்மி அதுக்கப்புறம் தன்னோட மனநிலைமையில் இருந்து எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்து நாம் பார்க்க போகிறோம் லக்ஷ்மிக்கு ரொம்ப நேரமாக பேச்சு வரவே இல்லை வாயை திறந்தாலே கண்ணீர் தான் பெருகி வந்துச்சு ஒவ்வொரு தடவையும் கண்களை திறக்கும் போதெல்லாம் கேட்குற கேள்வி இதுவாக தான் இருக்கும் ராஜிக்கு கடிதம் இதாது எழுதுனீங்களா எழுதிட்டேன் லட்சுமி பதில் வந்ததா மாப்பிள்ள வெளியூர் போயிருக்காராம் அவர் ஊர் திரும்பிய உடனே கிளம்பி இருபதாம் தேதி வரையு எழுதியிருக்கா இருபதாம் தேதியா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மறுபடியும் கண்களை மூட ஆரம்பித்தாங்க லட்சுமி ஒரு பக்கம் திரும்பி தம் பேரனை பார்த்தாங்க எதுவுமே அறியாத அந்த பிஞ்சு குழந்த அங்க இங்கேயும் ஓடி விளையாண்டுகிட்டே இருந்தது கண்ணா இங்கே வாடா நான் போயிட்டா கூட நீ தாத்தாவை தனியா விட்டுட்டு போய்ட மாட்டியே லக்ஷ்மி அப்படிலாம் சொல்லாது ஏன் பாட்டி நீங்க எங்க போக போற தாத்தா பாவண்டா நீ கூடவே இரு என்ன இந்த வார்த்தையை சொல்லி போது, அவங்களோட கண்கள் மூட ஆரம்பிச்சிருச்சு மறுநாள் இரவு அவங்களுக்கு எந்த ஒரு அசைவுமே இல்லை மூணாவது முறை அட்டாக் ஏற்கனவே ரெண்டு தடவை வந்ததுக்கு அப்புறம் மரணத்தோட விளிம்பிக்கே போயிட்டு வந்துட்டா லட்சுமி சின்ன சின்ன இடைவெளியிலையும் கண்களை திறந்து பார்க்கும் போதெல்லாம் ராஜி தான் முன்னால் வருவா எப்போ வருவா எப்போ வருவான்னு கேட்டு கேட்டு ஏங்கின அந்த இதயம் கடைசி வரைக்கும் அவளை பார்க்கவே மூணாவது முறையாக அட்டாக் வந்தப்போ ஆக்சிஜன் மாஸ்க் மட்டும்தான் இருந்துச்சு டாக்டருங்கள் கூப்பிட்டு கண்டிஷனை சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனப்போ பன்னெண்டு மணி நேரம் தாண்டதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க இப்படா அவள் முகத்தை பார்ப்போன்னு வெளியில் காத்துட்டு இருந்த நாகராஜன் கடைசியில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது ஐ எம் சாரி திடீர்னு ரொம்ப மூச்சு தண்டல ஆரம்பிச்சிருச்சு உங்கள் ஒய்ஃபை காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் வந்து சொன்னப்ப அவரால் எதுவுமே பண்ண முடியலை வெளியில் கொண்டு வந்த லக்ஷ்மியோட உடலை பிரசாத் பார்த்தான் பாட்டி எந்திரி பாட்டி வா வீட்டுக்கு போலாம். அப்படின் சொல்லி அழுக ஆரம்பித்தான் பாட்டி இனிமேல் வர மாட்டாங்கடா சாமி கிட்டே போயிட்டாங்கடான்னு நாகராஜன் கண்கள்லேருந்து கண்ணீரை பரவ விட்டார் அப்படின்னா செத்து போயிட்டாங்களா தோத்தோ அப்படின்னு அவன் சொல்லி முடிச்ச நேரம் நாகராஜனுக்கு தன்னோட அழுகைய அடக்கிறதுக்கான சக்தி இல்லை அவர் உறைஞ்சி போய் இருந்தார் அவன் அழுகிறத பார்த்து இவர் மனம் போயிட்டார் பிரசாத் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான் ஏன் தாத்தா அழுகிற பாட்டிக்கிட்ட அம்மா வர்ற தேதியை தப்பாக சொல்லிட்டோமே நான் அழுகிறியா அப்படின்னு கேட்டான் தான் போய் சொன்னது ராஜிக்கும் பிரசாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னா லக்ஷ்மிக்கு எப்படி தெரியாமல் போகும் உண்மையிலேயே அவளுக்கு ராஜி வர்ற தேதி தெரிஞ்சிருக்கு அதனால பார்க்கக்கூடாதுன்னு தன்னோட கண்களை மூடிட்டு ஆளணும்னு நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சாரு நாகராஜன் ராஜி வந்தா கையில் மாலையோட ராஜகோபாலும் வந்தான் நாற்காலியில் தன்னை இழந்து போய் உட்கார்ந்துருந்த நாகராஜன்கிட்ட ராஜி பேச ஆரம்பித்த இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் எப்படியும் முன்னாலேயே வந்திருப்பேன் மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவுக்கு பின்னால இருந்து ஒற்றைக்கு நாள பாத்துட்டு இருந்தான் பிரசாத் ஏதோ புது விருந்தாளிய பாக்குற மாதிரி தாத்தா இவங்கதான் என்னோட அம்மாவா பிரசாத் நாகராஜனு இருக்க பிடிச்சு கேக்கும்போது ராஜி தலையிட்ட ஆமாண்டக்கண்ணா நான் தான் உன்னோடய அம்மா நம்ம பாம்பே போயிடலாமா நீ என் கூட வந்துடுறியா அது ரொம்ப பெரிய ஊர் அங்கே உசர ஒசுரமாக கட்டிடமெல்லாம் இருக்குது நீ என் கூட வந்துட்டு கண்ணா அப்படின்னு ராஜி பிரசாத்தை பார்த்து கேட்கும்போது பிரசாத் எந்த பதிலும் சொல்லாமல் ராஜியவே பார்த்துட்ருந்தா அந்த குழந்தைக்கிட்ட இருந்து என்ன பதில் வந்திருக்கும் தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே இது நமது மகிழ்ச்சி பண்பலை ஆனந்தத்தின் அலைவரிசையில் அவங்க ஃபேவரட் ஷோ கதை கேட்கலாம் வாங்க கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜி வனிதா அவங்க கூட பேசிகிட்ருக்கேன்